சீரராஜ் செல்வம் போல் சீர்கவி என் ஆசான் வீரராக இருக்கப்போகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கிறார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூரகவியார் விழிச்செய்த ஸ்ரீ சூரியசரகம் தொடர்பு பன்னியாசத்தன் உபயதாரர்களான வைஷால் விதி திருமதி கே லட்சுமிபாய் அமேரவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே எங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஸ்லோகம் அறுபத்தி ஆறு பார்க்க ரதத்தை பற்றிய வர்ணனை செய்து கொண்டிருக்கிறார் மையூரகவிஸ்த அக்ரிய கிரகணி துவஜ பட்ட பவன ஆந்தோலித இந்து தூரம் ராகு निर्जरा ओ दवियो லா அனுசரத்தாந்தேதூனி பயவசிவிவசபிர ஸ்லோகமானது சூரியனை தவிர ஏனைய எல்லா கிரகங்களுடைய தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஸ்லோகம் என்று சொல்லுவார்கள் மற்ற கிரகங்கள் மேலே சூரியனுக்கு இருக்கிற ஆதிபத்தியத்தை காட்டக்கூடிய ஒரு ஸ்லோகம் அதை எப்படி சொல்ற சூரியனுடைய ரதம் போகிறபோது மற்ற முக்கியமான கிரகங்களெல்லாம் வழியில் நிற்கிதான் அதையெல்லாம் இந்த சூரியனுடைய ரதமானது இடிச்சு தள்ளிட்டு வழிவிடுங்க வழிவிடுங்க வழிவிடுங்க அப்படின்னு தள்ளிட்டு போகுதான் சூரியனுடைய தேர் மேல இருக்கக்கூடிய கொடி அந்த துணி நீளமானது அது பறக்கிற போது அது அடிக்கிற காத்துனாலே சந்திரனே ஊஞ்சலாடுற மாதிரி ஆடுதான் அப்படி எல்லா கிரகங்களையும் தள்ளிக்கிட்டு ராகுவும் கேதுவும் பின்னாலே வர்றாங்களாம் சூரியனை பிடிக்கிறதுக்கு ஆனா அவங்களால ஒன்றும் பிடிக்க முடியல சூரியனுடைய சக்கரமானது ரதத்தின் சக்கரமானது அந்த ராகுவை டிஷ்ஷு ரெட்டி அடிதான் ராகு ஓடி போயிடுதான் ராகு கேதெல்லாம் போத்தி நிகிறாங்க அப்படி அனைத்து கிரகங்களையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு சூரியனை ராஜகம்பீரமாக தன்னுடைய பாதையில இட்டு செல்லக்கூடிய அந்த சூரியனுடைய ரதமானது உங்களுக்கு மேன்மையான வளங்களை மங்களங்களை தரட்டும் அந்த சூரியன் ரதத்தின் போக்கு உங்கள் வாழ்க்கையின் சிக்கல்களை நீக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துறார் இந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு வடமொழியிலே சொல்ல முடியாட்டி இதனுடைய தமிழ் பொருளை உணர்ந்து அந்த நீங்கள் கையில் வச்சிருக்கிற புஸ்தகத்திலே இந்த தமிழ் பொருள் எழுதியிருக்கிறான் அதை மட்டுமே நீங்கள் சொல்லுவாங்க சொல்லுவீர்களாக கூட உங்களுக்கு எல்லா கிரகதோஷங்களும் சூரியனுடைய கிரகதோஷம் உட்பட நீங்கி போகும் எல்லா கிரகங்களுடைய பவரும் சூரியனுடைய பவருக்குள்ள அடக்கம் அப்படிங்கிறத இப்படி மறைமுகமாக சொல்றேன் எந்த கிரகமும் சேர்ந்து வாக்கி எல்லா கிரகமும் சேர்ந்து கூட சூரியனை இடிச்சு தள்ள முடியாது ஆனா சூரியன் ஒருவன் இருந்து கொண்டு தன் ரதத்தினாலே எல்லா கிரகங்களையும் தள்ளிடுவான் அப்படின்னு சொல்ற அதனால மற்ற கிரகங்களுடைய தோஷங்களை எல்லாம் செய்கிறான் ஆதவன் என்று காட்டுகிறார் தூர்துவஸ்தூர் அப்படின்னா சாதாரணமா ரதத்தினுடைய முன் பக்கம் பிரண்ட் சைடு அதத்தான் தூர்ன்னு சொல்றது இந்த இடத்துல சூரியனுடைய ரதமானது ஒரு உடையது, அந்த சக்கரத்தினுடைய ஆரத்தை குறிப்பதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று உரையாசிரியர் சொல்றார் அந்த சக்கரத்தினுடைய பகுதியினாலே துவஸ்த அப்படின்னு சொன்ன இடித்து தள்ளப்பட்ட அர்த்தம் மற்ற கிரகங்களை சூரியன் தன் கையால கூட தழுறது இல்லையா தன் ரதத்தின் சக்கரத்தினால தழுறானா மற்ற கிரகங்கள்லாம் அதுக்கு அவ்வளோ பயப்படும் காரணம் என்னன்னா சூரியனுடைய சைஸ் அவ்வளோ பெருசு சூரியனுக்கு இணையான வடிவம் உள்ள கிரகம் எதுவுமே இல்லை வியாழன் சனி இது ரெண்டும் பெரிய கிரகம் சொல்லுவாங்க ஆனா சூரியனுடைய வடிவத்தோடு ஒத்து நோக்குகிற போது அந்த கிரகங்கள் ஈடுகொடுக்க முடியாது அதனால் அந்த கிரகங்களை தன் தேர் சக்கரத்தாலே இடித்து அது எப்படி இருக்கு அப்படின்னா இப்போ நாம் நடந்து போகிறோம் ஒரு பாதையில் அப்போ வழியில ஒரு சின்ன அணில் அல்லது எலி அல்லது பெரிச்சாளி வழியை மறைச்சிக்கிட்டு இருந்தால் நாம் உடனே திரும்பி வீட்டுக்கு போய் கத்தி கேடயம் ரிவால்வர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அதை விரட்ட கொஞ்சம் மனசில் தெம்பு இருந்தால் போதும் இடது காலத்தில் எட்டி உதச்சி தள்ளி விட்டுட்டு நம்மளோட போய் நிற்போம் ஏன்னா அது அவ்வளவு சின்ன பிராணி அப்படி இருக்கிறதுனால இந்த பெரிய கிரகங்கள்னு நாம நினைக்கிறோமே வியாழன் சனி இந்த கிரகங்களெல்லாம் சூரியனுக்கு சர்வசாதாரணமாக தன் சக்கரத்தனாலே இடித்து தள்ளி விட்டு போகிறான் அப்படின்னு சொல்கிறான் பெரும்பாலும் நமக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடியதெல்லாம் இந்த செவ்வாய் ராகு கேது சனி இதுதான் ரொம்ப இடைஞ்சல் பண்ணும் அதனால அந்த கிரகங்களுடைய தோஷங்கள் அவ்வளவு அனாயாசமாக நீங்கி போகுது அப்படிங்கிறத காட்டுறாரு ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தது அசுரர்களுடைய கை வலுத்தது தேவர்களால் ஜெயிக்க முடியல நாம் ஜெயிக்க முடியாட்டியும் பரவாயில்ல தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் ஒழிஞ்சுக்கிறதுக்குன்னு எங்கெங்கேயோ போய் ஒழிஞ்சு பார்த்தாங்க அது ஒன்றும் நடக்கலை அசுரர்கள் அங்கெல்லாம் வந்துட்டாங்க இருட்டில் போய் ஒழிஞ்சா அது அசுரர்களுக்கு தான் பலமாக இருக்கு ஏன்னா அசுரர்களுக்கு இருட்டுன்னா ரொம்ப இஷ்டம் அவங்க பலம் இருட்டில் தான் பரவும் அதனால யோசனை பண்ணி அனைவரும் அக்னி பகவானுடைய ஜுவாலைக்குள்ளே போய் வழிந்து கொண்டார்களாம் அதனால அக்னி அனைத்து தேவர்களையும் தனக்குள் அடக்கியவன் என்று சொல்லுவார்கள் அப்ப அசுரர்களாத ஒன்றும் செய்ய முடியல இந்த அக்னி பகவானை தனக்கு கோட்டையாக வைத்துக் இந்திரன் என்ன பண்ணினா மற்ற தேவர்களோடு அசுரர்களோடு யுத்தம் செய்தான் அசுரர்கள் ஓடி போனார்கள் அப்ப அவங்க என்ன பண்ணாங்களா நாம ஒரு கோட்டை இதே மாதிரி தயார் பண்ணணும்னு சொல்லி மூன்று கோட்டைகள் செய்தார்கள் ஒன்னு இரும்பினாலே ஒன்னு வெள்ளியினாலே ஒன்னு தங்கத்தினாலே இது மூன்று மூன்று பட்டணங்கள் போல இருந்தனவான் நேர்கோட்டில் அந்த கோட்டையை தகர்க்க இந்திரனாலே முடியவில்லை அப்ப அவன் என்ன பண்ணினான் உள்ளதுலேயே பெஸ்ட் பாம் ஒன்று செய்யணும் ஒரு பெரிய அம்பு தயார் செய்தார்கள் அந்த அம்பினுடைய நுனியிலே விஷ்ணு பகவானை இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்கள் அவர் சரி நான் உக்காந்துக்கிறேன் என்றார் அதுக்கு நடுப்பகுதியிலே அக்னி பகவானை உட்கார சொன்னாங்க அக்னி பகவான் உட்காந்துகிட்ட கீழ் பகுதியிலே சந்திரனை உட்கார சொன்னாங்க சந்திரன் உட்காந்துக்கிட்ட அந்த அம்பு அப்படியே பயங்கரமா திவ்ய தேஜஸினாலும் அக்னி சக்தியினாலும் தக ஜொலிக்குது இந்த அம்பு எங்க போய் விழுந்தாலும் ஏறக்குறை எட்டு பத்து லோகங்கள் அது அவுட் ஆகிறோம் அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த அம்பு இந்த அம்புக்கு இணையான ஒரு வில் செய்ய வேண்டும் என்று அதற்குரிய வில்லையும் செய்தார்கள் மேருமலையினுடைய அனுகிரகத்தினாலே மேருவனுடைய தேவத்தை வில்லாக இருக்க சம்மதித்ததான் அவர்கள் வந்து வில்லும் செய்தார்கள் அம்பும் செய்தார்கள் சரி இந்த வில்ல கையால தூக்கி இந்த அம்ப வச்சு பூட்டி இழுத்து விடுறதுக்கு ஆள் வேணுமே அது பெரிய விஷயம் இப்போ நீங்க மெட்ராஸ் மியூசியத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜாக்கள் பயன்படுத்தின கத்தி கேடையும் ஈட்டி எல்லாம் இருக்கு புதுசா கல்யாணமாகபுரம் மாப்பிள்ளைய பார்த்து பொன்னப்பத்தவர் சொன்னார் மாப்பிள்ள இந்த மியூசியம் நமக்கு வேண்டியவருடைய இன்சார்ஜ்லதான் இருக்கு உங்களுக்கு யாராவது எதிரிகள் வந்தா நீங்க உடனே என்கிட்ட சொல்லுங்க நான் இங்க இருந்து ஒரு கத்தி ஈட்டியெல்லாம் வாங்கி தர்றேன் நீங்க குத்தி பழக்கலாம் அப்படின்னு உடனே மியூசியம் காரணம் முதல்ல இந்த ஈட்டியை தூக்கி பாருங்கன்னு சொல்லி ஈட்டியை மாப்பிள்ளை கையில கொடுத்தா மாப்பிள்ளை தரையில படுத்துட்டேன் ஈட்டியை வாங்கின அது அவ்வளவு வெயிட்டா இருக்கு நான் விளையாட்டுக்கு சொல்லல போய் பாருங்க நான் முதன் முதல்ல மெட்ராஸ் மியூசியத்தை பார்த்தபோது என் மனசுல இதுதான் தோணுச்சு இந்த ஈட்டியை ஒருத்தான் ஒத்த கையில தூக்கியிருக்கான் குதிரையில போய்கிட்டே ஈட்டு வீசி எரிஞ்சிருக்கான் அது பதினஞ்சு அடி தூரம் பாய்ஞ்சு எதிரியை கொண்டு அவன் எரிஞ்சவன் எப்படிப்பட்ட ஆடா இருப்பான் ஏறக்குறைய நூறு இருநூறு வருஷங்களுக்கு முன்னாலே மனுஷன் அப்படி இருந்துருதான் இதே பூமியில அது மாதிரி ஆயி போச்சு இப்போ பெரிய வில்லு செஞ்சாச்சு பெரிய அம்பு செஞ்சாச்சு யார் இதை தூக்குறது யார் இதை இழுத்து விடுறதுன்னு அப்போ இந்திரன் கொஞ்சம் தள்ளுங்கப்பா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னா நகத்து கூட முடியலை அவனால நேரு தேவதையே வில்லா இருக்கு அம்புல மூன்று தேவதைகள் இருக்கிறார்கள் அதுல ஒருத்தர் மும்மூர்த்திகள் ஒருத்தரான காக்கும் கடவுள் ஒருத்தரா ஒன்னும் செய்ய முடியல என்ன பண்றது அப்படின்னா சரி மும்மூர்த்திகளில் ஒருத்தர் நுனியில் இருக்கிற போது மும்மூர்த்திகள்ல ஒருத்தரை தான் நம்ம அணுகணும் அப்படின்னு சொல்லி பிரம்மா கிட்ட போனான் அவர் சொன்னார் நாம் கிரியேஷன் டிபார்ட்மெண்ட் தானேப்பா நமக்கு படைக்கத்தான் தெரியும் இந்த தூக்கிற வேலை நமக்கு முடியாது இது வரைக்கும் நான் யுத்தம் செஞ்சதே கிடையாது அடுத்தாம்பா நீங்க எல்லாருமே நம்ம பிள்ளைகள் தானே நான் படிச்சு வந்தவங்க தானே உங்களை போய் நான் எப்படி அடிக்கிறது அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்து சிவபெருமானை கேட்டு பாருங்க நான் அனைவரும் ருத்ரனிடம் சென்றார்கள் ருத்ரன் ஒத்துக்கிட்டார் இது ஒண்ணு எனக்கு பெருசில்லை மேற்கும் விலைங்கிறது அனாயாசமாக இடதுகளை தூக்கிடுவேன் இந்த அம்ம இது பண்ணிடுவேன் ஆனால் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நீங்க எனக்கு என்ன தோவீங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணும் சொல்லுங்க உங்களுக்கு இல்லாதது என்ன நாங்க கொடுக்க போறோம் அப்படின்னு அப்ப சிவன் சொன்னாராம் சகல ஜீவராசிகளுக்கும் அப்போலாம் இந்திரன் தான் தலைவனாக இருந்தான் ஜீவராசினா மனிதர்கள் மட்டும் இல்ல மரம் விலங்குகள் ஈ கொசு எறும்பு சகல ஜீவாத்மாக்களுக்கும் அதிபதியா அவன் இருந்தான் அதனால அவனுக்கு பசுபதினு பேர் இந்திரனுக்கு பசுபதினு ரிக்வேதத்துல சொல்லியிருக்கு சிவன் சொன்னார் நான் இந்த காயத்தை செஞ்சு கொடுத்தா அந்த பட்டத்தை எனக்கு நீ கொடுத்துடணும் நாலு பின்ன நீ வாயை திறந்து நான் தான் பசுபதினு சொல்லிக்க கூடாது அப்படின்னா சரி அப்படியே ஆகட்டும் நாங்க தப்பிச்சா போதும்னு சொன்னாங்க வெளியெடுத்தார் நானும் போட்டுனார் மூன்று பட்டணங்களையும் அந்த ஒரு அம்பு தொலைத்து கொண்டு சென்றது திரிபுரம் எரித்தார் சிவன் அப்படின்னு பேராகி போச்சு அன்று முதல் சிவனுக்கு பசுபதியின்னு பேராச்சு நீங்கள் சைவ சித்தாந்தம் படிச்சிங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு பேர் என்னன்னா பசுபதி அப்படின்னு எவரும் தெரியாதவங்க அவர் நிறையா பசு வளர்த்தாருங்க அதனால தான் பசுபதியின்னு பேர் அவருக்குன்னு பசு என்றால் ஜீவர்களை குறிக்கும் பால் கறக்கிற பசு இல்லை என்று சொல்லுவார்கள் அம்பின் நுனியிலே ஸ்ரீமன் நாராயணன் இருந்தான் அவனது மூன்று மலைகளையும் பிளந்து அறிஞ்சான் அது மாதிரி இந்த சக்கரத்தினுடைய ஆரமானது கூர்மையா இருந்து கொண்டு பெரிய பெரிய கிரகம் அந்நிய அக்ரய கிரகாணிகள் அக்ரன சிரேஷ்டமான கிரகங்கள் சின்ன கிரகங்கள் கூட கிடையாது சிரேஷ்டமான கிரகம்னா வியாழன் சனி முதலிய பெரிய கிரகங்கள் அதை கூட வந்து அவர் ரொம்ப ஈஸியாக தகர்த்தறிந்தார் அக்ரே கிரகம் என்றால் பெரிய கிரகம் எந்த கிரகமானது உருவத்திலையும் பெருசாக இருக்கோ பலன் கொடுக்கறதுலையும் பெருசாக இருக்கோ எந்த கிரகமானது ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் தாண்டுறதுக்கு நேரம் எடுத்துக்குதோ அதெல்லாம் அக்ரகிரகம்னு சொல்கிறோம் அக்ரயஹா அப்படின்னு சிரேஷ்டம்னு இருக்கும் அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ வீட்டில் பூஜை அறியில் பஞ்சபாத்திரம்னு ஒன்று சொல்கிறோம் பல பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க பஞ்சத்தை போகக்கூடிய பாத்திரம் அது பஞ்சபாத்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அந்த பாத்திரத்தில் ஒரு காலத்தில் தீர்த்தம் எடுத்து அதுல ஐந்து இலைகள் போடுவாகலாம் பஞ்ச பத்திரம் பத்திரம்னா இலை ஒரு காலத்துல பனை ஓலை இலையில தான் வீட்டு டாக்குமெண்ட்லாம் எழுதுவாங்க அதனால அதுக்கு பத்திரம்னு பேர் வந்தது நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் பத்திரமா வைக்கிறதுனால அதுக்கு பத்திரம்னு பேர் வந்துருச்சு அப்படி ஐந்து வகையான பத்திரங்கள் துளசி அருகு மேம்பு வில்வம் வன்னி என்ற இந்த ஐந்து மரத்தின் இலைகளே அதுல போட்டு அப்படி போட்டால் அந்த தீர்த்தமானது தூய்மையாகிறது பஞ்சபத்திர பாத்திரம் என்று பேர் இருக்கு அது அப்படி சுருக்கி பஞ்சபாத்திரம்னு ஆக்கிட்டேன் அந்த பஞ்சங்கணி சுருக்கி வெறும் பாத்திரம்னு சொன்னால் நம்மளால சமையல் எடுக்க போயிடும் அங்கே இருந்து பாத்திரம் எடுக்கிறதுக்கு அதனால அதை சுருக்க வேண்டாம் பஞ்சபாத்திரம்னு வச்சுருக்கிறாங்க அது மாதிரி அக்ரய கிரகாணி என்றால் சிரேஷ்டமான கிரகங்கள் வியாழன் சனி முதலியவையும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் முதலியவற்றையும் அனாயாசமாக இடித்து தள்ளி தூர்துவஸ்தக் கிரகாணி சக்கரம் அந்த வேலையை பார்த்திருச்சு சக்கரத்தினுடைய முன்பக்கம் அடுத்து யார் வர்ற சீனு அப்படின்னா துவஜ பட்ட துவஜம் என்றால் கொடி தேர்ல ஒரு கொடி பறக்குதே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி உண்டு அந்த கொடியிலே துணி நீல துணி ஆல்ரெடி ஏழு நிலத்துக்கு துணி இருக்கும் அந்த கொடி அசைந்து ஆடுகிறது பவனை பவனா காத்து கொடி அசைந்து ஆடுகிற அந்த கொடியினால் ஏற்படக்கூடிய காற்று ஜலி ஜலின்னு வரும் இல்லையா அந்த காற்றுப்பட்டு சாட்சாத்து சந்திரனே அப்படி ஊஞ்சலாடுற மாதிரி இப்படி இப்படி போயிட்டு அந்த காற்றுனுடைய வேகம் தாங்காம சூரியனிடமிருந்து கடன் பெற்று ஒளி வாங்குகிறான் சந்திரன் அதனால அவன் இரண்டாம் பக்ஷம் தான் அவனையே இந்த கொடியின் காற்று அப்படி அசைச்சு தள்ளிடுதான் இதிலே காரணம் என்ன அப்படின்னா மற்ற கிரகங்களை இடிச்சு தள்ளின மாதிரி ஏன் வந்து சக்கரத்தை வச்சு சந்திரன் இடிக்க கூடாது அப்படின்னு சொன்ன சந்திரன் ஔஷதிகளுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறான் உலகத்துக்கெல்லாம் காற்றை தருகிறான் அந்த காற்றுல மூலிகை சக்தி அடங்கி இருக்கிறது இப்ப நாம சுவாசிக்கிற காத்து பிளெயின் ஏர் இல்லை பல மரங்கள் பட்டு வருது தென்னை மரம் வேப்ப மரம் முருங்கை மரம் ஆலமரம் அரச மரம் இந்த எல்லா மரத்து மேலையும் பட்டு அந்த காற்று வருது நமக்கு நுகர்ந்து பார்த்து உடனடியாக கண்டுபிடிக்க தெரியல நுட்பமாக பார்த்தா அந்த ஸ்மெல்லு இருக்கு பத்து ஏர் கண்டிஷன் இருபத்தி 24 மணி நேரம் ஓடினா எவ்வளவு குளிர்ச்சியை தருமோ அவ்வளவு குளிர்ச்சியை சேவை அவ்வளவு நன்மைகள் செய்து மரத்தை விட்டாதீங்க அப்படின்றாங்க இப்படியாக காற்று காற்றிலே ஔஷதம் கலந்து வரும்படி அனுகிரகிக்கிற சந்திரனை காற்ற வச்சுதான் தள்ளிவிடணும் அப்படின்னு சூரிய நாராயணன் நினைக்கிறான கொடியுடைய காற்று பட்டு துவஜ பட்ட பட்டம்னா துணி துவஜம்னா கொடி கொடி துணியானது அதனால் ஏற்பட்ட பவனை பவன என்றால் காற்று ஆந்தோலித ஆந்தோலிதங்கிறது சாதாரணமாக ஆந்தோலனம் அப்படின்னா ஊஞ்சல்னு சொல்றது ஊஞ்சல் வந்து முன்னும் பின்னுமா போய் வரும் அது மாதிரி இந்த காற்று சந்திரனை மெல்ல அப்படி தள்ளி விடுது தள்ளிவிட்ட வேகத்தில் பின்னுக்கு போகுது கொஞ்சம் காத்து ஊஞ்சவலையும் முன்னுக்கு வருது அடுத்த கொடியினுடைய துணி அசைது அடுத்த காற்றுக்கு அப்படி போகுது ஊஞ்சல் போல போயிட்டு போயிட்டு ஏன்னா சந்திரனு கிட்ட கொஞ்சம் மிதமா நடந்து கொள்ள வேண்டும் என்று சூரியன் நினைக்கிறான் ஏன்னா மற்ற கிரகங்களுக்கு சூரியனுடைய ஒளி இல்லை இவனுக்கு தான் சூரியனுடைய ஒளி இருக்கு நம்ம தம்பி மாறிவன் அப்படின்னு அன்பா வச்சுக்கிறான் ஹிட்லர் யூதர்களை கொலை செய்யற போது தங்கப்பல்லு கட்டினவங்களை வாயில் அடிக்க மாட்டானான் அவங்கள வேற வகையா கொண்டு தங்கப்பல்ல பூரா செத்த பிறகு அடிச்சு கிளப்பி அதை கஜானால சேத்தானான் அப்படி யூதர்களுடைய தங்கப்பல்லா சேர்த்து சேர்த்து ஏகப்பட்டங்க சேர்ந்து போச்சா அவனுக்கு அதனால சொன்னானா நீங்க கொல்ல போறதுக்கு முன்னால யூதர்களிட வாய திறக்க சொல்லுங்க யார் யார் தங்கப்பல்லு கட்டிருக்கிறாங்களோ அவங்களோட ஊஞ்சல் அடிக்காதீங்க மற்ற இடத்துல அடிச்சு கொள்ளுங்க அப்புறம் தங்கப்பல்லாம் கிளப்புங்க அப்படின்னா அது மாதிரி இங்க சந்திரனுடைய அனுகிரகம் நமக்கு தேவை இருக்கு அதனால மற்ற கிரகங்களை முரட்டத்தனமா சக்கரத்தினால் அடித்த மாதிரி அடிக்காம காத்து வச்சு நிதமாக அடியுங்கள் ஆந்தோலனம் ஆந்தோலனம் என்றால் ஊஞ்சலாடுது ஊஞ்சலாடுவது போலே ஆந்தோலித இந்து முனி இந்து அப்படின்னு சொன்ன நாம சொல்ற இந்து முன்னா அந்த இந்து இல்லை அது ஹிந்து இந்து என்பது சந்திரனை குறைக்கும் இந்த சந்திரன் எப்படி இருக்குதான் வெள்ளை இந்து என்பதற்கு அப்படி ஒரு அர்த்தம் உண்டு வெண்மையான கண்ணை பறிக்கும் வெண் போன்றவன் சந்திரனுடைய வெண்மை அப்படி இருக்கு ஜிகேன்னு சொல்லுவாங்க ஜித்து கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பிரபலமான ஃபிலாசபர் அன்னி பெசன்ட்டுடைய தியோசாபிக்கல் சொசைட்டியில் இருந்தார் அவர் அவர் தனியாக தனக்கு ஒரு ஃபிலாசபி ஏற்படுத்தி கொண்டார் அவருடைய சமயக்காரர் ஒருத்தர் இருந்தார் ஆர் பரமேஸ்வரன் அவர் தன்னுடைய அனுபவங்களை எழுதி வர்றார் தினமணி கேதலு நினைக்கிறேன் அதில் சொல்கிறார் நான் காஷ்மீர் போயிருந்தப்ப அங்கே ஒரு தீவு இருந்தது அந்த தீபிலே நான் வந்து டாக்டர் கரண் சிங் இரண்டே இரண்டு அன்னப்பிறவைகளை எங்கிருந்தோ கொண்டு வந்து பாதுகாத்து வருகிறார் என் வாழ்க்கையிலேயே முதன் முறையாக அன்னப்பறவையான அன்னைக்கு தான் பார்த்தேன் அந்த அன்னப்பறவை எப்படி இருக்குதுன்னா கண்ணை பறிக்கும் வெண்பனி போல் இருக்கிறது சிவந்த பாதங்கள் உள்ளனமாக இருக்கிறது பசும்பால் ஒன்று தான் சாப்பிடுது வேற ஒண்ணுமே சாப்பிட மாட்டேங்குது அந்த அன்னப்பிறவைய யாரும் திடீர் போயிடுவாங்கன்னு சொல்லி அவர் துப்பாக்கி ஏந்திய காவலாளிகள் பத்து பேரை அங்கே நியமித்திருக்கிறார் அவங்க வந்து ரிசர்வ் பேங்கை காவ காக்குற மாதிரி புல்லட் வச்சு இந்த இசட் காப்புன்னு சொல்ற காவல்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரெடியாக இருக்கிறாங்கண்ணா அந்த அன்னப்பிறவைகளை பாதுகாத்து வந்தால் நான் பார்த்தேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அன்ன என்னன்னு தெரியும் நாமெல்லாம் இந்த வார்த்தை பார்த்துக்கிட்டு அன்னப்பறவை இந்த மாதிரி இருக்கும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வெண்மையான நிறம் எவ்வளவு இந்த சந்திரனுடைய நிறத்தை போன்றது அப்படிங்கிற சந்திரனுடைய வெண்மையான நிறம் சூரியனுடைய ஒளியின் வெண்மையை மட்டும் பண்ணிட்டு அந்த ஒளி மட்டும் நில ஒளி அப்படிப்பட்ட மற்ற கிரகங்களை இடிச்சு தள்ளிட்டான் சந்திரனை காற்றினாலே ஊஞ்சலாட வச்சிட்டான் அடுத்து ராகுவை என்ன பண்றான் தூரம் ராகவ் கிராசாபிலாஷா அனுசரதி இந்த ராகு என்ன பண்றான் ராகு கேதுவாக கேது என்று ஒரு பாதியாகவும் ராகு என்று ஒரு பாதியாகவும் இருக்கிறான் ஸ்வர்பானு என்று அவனை சொல்லுவார்கள் அந்த ராகு வந்து விஷம் ராகுங்கிறது பாம்பு இல்லையா அந்த விஷமானது இந்த சூரியனிடம் அண்டக்கூடாது என்று அக்கறையாக இருக்கிறார்களா கிராசா அபிலாஷா அனுசரத்திங்கிறார் கிராசா அப்படின்னா விழுங்குதல் அர்த்தம் வாயில விழுங்குறது கடிக்காமல் விழுங்கிறது அந்த விஷப்பாம்பு கடிக்காமல் விழுங்க வேண்டும் என்ற அபிலாஷா ஆசையினாலே அனுசரத்தி அந்த சூரியனுடைய ரதத்து பின்னாலேயே வருதான் அந்த ராகுவாலை எட்டி பிடிக்க முடியாதபடி அந்த ரதமானது வேகமாக ஓடுகிறதா அதான் தூரமும் ராகவும் விஷத்தை முதல்ல அணுகு விட்டுட்டு அப்புறம் விரட்டுறது கஷ்டம் அதுக்கு உரிய காலம் வரும்போது ராகு பிடிக்கலாம் இப்ப பிடிக்க கூடாதுன்னு சொல்லி ராகுவாலை எட்டி பிடிக்கவே முடியாது அந்த மாதிரி விஷம்படாதபடியாக கொண்டு போகிறார்கள் ஒரு இந்திய மருத்துவ ஆய்வு குழு அறிக்கை விட்டுருக்குதுங்க நாமெல்லாம் குளிர்பானங்கள்னு நாமளும் பறகுறோம் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம் பெப்சி மெரிண்டா செவன் அப் லிம்கா ஃபேண்டா தம்ஸ் அப் அப்படின்னு இது எல்லாத்துலேயுமே ஒரு பயங்கரமான விஷப்பொருள் லிண்டேன் அப்படின்னு அந்த லிண்டேன் மாலத்தியான் அப்படின்னு சில விஷப்பொருள்கள் இருக்கு அது என்ன பண்ணுது இந்த மனிதனுடைய நரம்பு மண்டலத்தை பாழாக்குகிறது சுவாச மண்டலத்தை பாழாக்குகிறது எலும்பு மற்றும் பற்களில் உள்ள சுண்ணாம்பு சத்தை கரைத்து பலவீனப்படுத்துகிறது அதனால இந்த பானங்களை நீங்களும் குடிக்காதீங்க மற்றவங்களுக்கும் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு அறிக்கை விட்டுருக்குறேன் அமெரிக்கா முதலிய நாடுகளில் இதனுடைய கொடுமையை உணர்ந்து அவங்க இதெல்லாம் அவங்க சாப்பிட்றதில்ல நீட்டாக நம்ம நாட்டு நினச்சி ஒளிஞ்சு போகடா நீங்கள் சீக்கிரமாக குடிச்சு அப்படின்னு அதனால நீங்கள் குடிக்காதீங்க அப்படின்னு இந்திய மருத்துவ ஒரு அறிக்கை விட்டுருக்கு அதில் இருக்கிற விஷம் நமக்கு தெரியிறது அந்த இனிப்பை மட்டும் பார்க்குறோம் சில பேர் உடச்ச உடனே விசன் வருது இல்லை அதைமோ நினைச்சுக்கிட்டு அடிக்கலாம் அதெல்லாம் வந்து இனிமேல் செய்யாதீங்கள்ள இந்த ராகு சூரியனிடம் நெருங்கக்கூடாது என்று கிராச அபிலாஷா அனுசர்த்தி விழுங்கு மாசையோடு நெருங்கி வரக்கூடிய அந்த ராகு தூரம் தூரம் இருக்கும்படியாக இந்த சூரியனுடைய ரதம் போகுதான் அடுத்து புனர்தர்த்த சக்கரவியதானி இந்த சக்கரம் என்ன பண்ணுது அப்படி ஏதாவது ராகு கிட்ட வந்துருச்சுன்னா வெதா அப்படின்னு சொன்ன துன்பம்னு அர்த்தம் வலி ஒரு அடி விழுந்துருச்சுன்னா அதுக்கு பேரு நம்ம வந்து வெதா அப்படின்னு சொல்றது பெயின் ஆகினி இந்த சக்கரத்தினாலேயே ராகு அடிக்குதான் நெருங்கி வந்துருச்சுன்னா அந்த சக்கரத்தினுடைய ஆரங்களில் சிக்கி ராகு செதறி போய் விழுகுதான் ராகு கேதுருன்னு கிட்ட நெருங்க வர மாட்டேன் வராதே வராதேன்னு சொன்னாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கின்றன அப்போ மயிலே மயிலே இறகு போட போடாது உதைச்சா தாண்டா சரி பண்ணணும்னு சக்கரத்தினுடைய ஆறங்கள் ராகுவையும் கேதுவையும் உதைத்து தள்ளுகின்றன அது உத ரொம்ப வழி தரக்கூடியதான் இருக்கு அதுதான் வெதானேங்கிறேன் சீனாவில் அரசாங்கம் என்ன சொல்லிச்சா பெண்கள்லாம் உடம்பு தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராதிங்க அது நல்லதில்லை ஏன்னா கற்பழிப்புக்கு பாதி காரணம் ரவுடி பசங்கன்னா மீதி காரணம் நீங்கிதான் நீங்க ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல் வந்துபிட்டு அவன் என்ன பிடிச்சி இழுத்துட்டான் அவங்க அங்கே பிடிச்சி கிள்ளி விட்டான் அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லி பார்த்தது ஒன்றும் நடக்கல உடனே என்ன பண்ணாங்க உடம்பு தெரியுறாப்பில் பொம்பளைங்க யாராவது ட்ரெஸ் பண்ணி வந்தா உடனடியாக அவங்களுக்கு ஆறு மாதம் கடுங்காவல் போடும் அப்படின்னு சட்டம் கொண்டு அதனால இந்த முழங்காலுக்கு மேலே ட்ரெஸ் போடுறது அரட்டோசரம் மாட்டிட்டு அலையறது சும்மா பேருக்கு உடுத்திக்கிட்டு முக்கால் நிர்வாணமாக காட்டுறது எல்லாம் சீனாவில் நடக்காது அது நம்ம நாட்டில் தான் தமிழ்நாட்டுல ரொம்ப மோசம் இந்த கும்புதும் மாணவர்களின் பத்திரிகை எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அட்டப்படம் பாத்தீங்கன்னா அரை நிர்வாணம் முக்கால் நிர்வாண அழுகைகளை போடுறோம் ஏன் அப்படின்னா அப்பதா பத்திரிகை விக்கிது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிக நிர்வாணம் தெரியுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பத்திரிகை சீக்கிரமா ஓடுதுங்க அப்படின்றான் இந்த நாடு எங்க போகுதுன்னு தெரியல அது மாதிரி இந்த பணிவாக பண்பாக சொன்னால் கேட்க மாட்டேன் என்கிறார்கள் அடிச்சாதான் தண்டனைக்கு தான் பயப்படுறாங்க அதில் இந்த ராகுவ பாதினி கிட்ட வராதே கிட்ட வராதேன்னு சக்கரத்தினால் அடிப்பட்ட அந்த துன்பத்தை அவன் தருகிறான் ரதம் ரத தேவதை உத்தரவின் பேரை தருகிறான் அப்போ இப்ப மற்ற கிரகங்கள்லாம் என்ன பாடுபட்டுச்சுன்னு பார்த்தான் இப்போ அடுத்தாப்புல கங்கை என்ற ஒரு நதி இருக்கு ஆகாச கங்கை அது மக்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குதுன்னு சொல்றோம் அந்த கங்கையே இந்த சூரியனுடைய ரதத்தின் குதிரைகளுடைய மூச்சு காற்றினாலே அலைபுரண்டு கொப்பளித்து ஓடுகிறது அப்படின்னு சொல்ற அடுத்த வரியில சிராந்த சிராந்த அப்படின்னா டயர்டு மிகுந்த களைப்படைந்த ஓடி களைப்படைந்த சிராந்த அஸ்வ அஸ்வனா குதிரைகள் நட்சத்திரத்துல முதல் நட்சத்திரத்துக்கு பேர் அஸ்வினி அஸ்வினி அப்படின்னு சொன்னா வந்து குதிரை போன்ற தோற்றம் உள்ளது அப்படின்னு சொல்லணும் அஸ்வ ஆஸ்வாசேலா துத ஆஸ்வாசம்னா மூச்சு காத்து ஆஸ்வாசம்ங்கிறது சாதாரண மூச்சு காத்து இல்லை நீங்க களைப்படைஞ்சு விடுற பெருமூச்சுக்கு பேரு ஆஸ்வாசம்ங்கிறது ஒருத்தர் நூறு மீட்டர் ரேஸ் ஓடுறார் அந்த ரேஸ் ஓடி முடிச்ச உடனே அவர் என்ன பண்ணுவார் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குவார் இந்த வேகமாக ஓடக்கூடிய ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபடுறவங்களுக்குன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார் கோச் என்னன்னா நீங்கள் ஓடி முடித்த உடனே டக்குன்னு நிற்கக்கூடாது உட்காரவும் கூடாது ஏன்னா அவ்வளவு நேரம் நீங்கள் வேகமாக ஓடும்போது ரத்த ஓட்டமானது ரொம்ப ஃபாஸ்டாக போய்கிட்டு இருக்கும் நீங்கள் சடன் பிரேக் போட்டு நிறுத்தினீங்கன்னா அந்த இரத்த குழாயினுடைய சிறிய பகுதிகளில் அந்த ரத்தம் வேகமாக மோதுற போது அந்த தமனிகளும் சிறைகளும் வெடித்து விடும் அதனால ஓடி முடிஞ்ச பிறகு ஒரு இடத்துல நின்றுகிட்டே அப்படியே குதிக்கணும் அல்லது ஒரு சின்ன இடத்தையே அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கணும் நம்ம நாட்டில் மில்கா ஒரு நாடு இருந்தார் பிரபலமான ஓட்டப்பந்தயக்காரர் அவர் வந்து ஒலிம்பிக்ஸில் தான் பங்கு கேள்வி ஒரு தடவை இந்த மாதிரி பல நாடுகள் கலந்து கொண்ட ஒரு ஓட்டப்பந்தய போட்டியிலே இந்த மில்கா கலந்து கொண்டார் அந்த மில்கா கலந்து கொண்டு ஓடி முடித்த பிறகு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்திலே ஓடிக்கிட்டு இருந்தார் அப்போ யார் யார் ஓடுனாங்க அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் இல்லையா அவர் வந்து கிட்ட வந்து அரிய மில்காசிங் அப்படின்னு கேட்டார் உடனே அந்த ஆள் சொன்னாரு நோ சார் ஐ ஆம் ரிலாக்சிங் அப்படின்னாரு அதாவது நான் ஓய்வு எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அப்படி மில்காசிங் ஒரு வெறுப்பு நினைச்சுக்கிட்டார் அந்த ஆள் இதை வந்து உலகம் பூரா இந்த தமாஷை ரசித்தது என்று இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் அந்த மாதிரி களைப்பினாலே விடக்கூடிய பெருமூச்சுக்கு ஆஸ்வாசம்னு பேரு அந்த கழிப்பினால் விடக்கூடிய பெருமூச்சு என்ன பண்ணுதான் ஹேலான அனாயாசமாக ஆயாசம்னா கஷ்டப்பட்டு ஹேலான அனாயாசம் என்றால் கஷ்டம் இல்லாமல் இப்ப வந்து ஒரு நூத்தம்பது பவுண்டு வெயிட்ட கொடுத்து தூக்க சொன்னீங்கன்னா நான் பல்ல கடிச்சுக்கிட்டு ஒதட்ட கடிச்சுக்கிட்டு தம் பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு தூக்குவேன் அப்படி தூக்குற போது மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி மாறும் நமக்கு அதே மாதிரி இந்த பாடகர்கள் பாட்டு பாடும்போது உச்ச ஸ்தாயிக்கு போகிற போது தலையை தூக்கிக்கிட்டு புருவத்தெல்லாம் ஒரு மாதிரி அஷ்டகோணம் தான் இருக்கும் மூஞ்சி பார்க்க செய்காது அது வந்து ஆயாசப்பட்டு பாடுறது அப்படி இல்லாம ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்களே பாடுவதே தொழிலாக கொண்டவர்கள் அவங்க வந்து உச்ச ஸ்தாயிக்கு போகும்போது சர்வசாதாரணமாக அதான் அனாயாசமாகன்னு சொன்னாங்க அதான் ஹேலா இந்த குதிரையுடைய மூச்சு காற்று அனாயாசமாக என்ன செய்தான் துத துதன்னா தாக்குது போய் எதை விபுத துனி விபுத என்றால் தேவலோக துணி ஆறு தேவலோக ஆறு தேவலோக ஆறு எது கங்கை ஆகாச கங்கை சிலர் சமயங்கள்ல விபுத என்ற தனி சொல்லே கங்கையை குறிக்கும் இந்த இடத்துல துணி என்று நீருக்கு ஆஹ் குறிக்கக்கூடிய பெயர் சொல்ல நாம அப்படி எடுத்துக்கலாம் விபுத என்றால் தேவ துனி என்றால் ஆறு தேவ ஆறு தேவ ஆறு ஆகாச கங்கை நிர்ஜரா அம்பாம்சி நிர்ஜரான இந்த காத்து வேகமாக அடிக்கிறதுனால அந்த ஆகாச கங்கையினுடைய தண்ணியில் ஒரு பள்ளம் விழுகுது அனுமார் வந்து கடலை தாண்டபோது என்னாச்சு அவருடைய தொடைகளின் வேகத்தினாலே கடலில் ஒரு பள்ளம் விழுந்ததுதான் அவ்வளோ ஃபோர்ஸாக போச்சா இப்போ லாரி வேகமாக போனால் இருக்கிற காஞ்ச இலை எல்லாம் பறக்கும்ல கூடவே சருகு பறக்கும் அடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு லாரி போகிற போது நீங்கள் பக்கத்தில் போனீங்கன்னா உங்களையும் எழுத்து உள்ளே போட்டுரும் இந்த வைகை எக்ஸ்பிரஸ் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்க அந்த ரயில் சில சின்ன ஸ்டேஷன்லாம் நிற்காது ஃபாஸ்டாக போகும் அப்படி போகிற போது நீங்கள் தண்டவாளத்தை ஒட்டி பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருந்தீங்கன்னா நான் பார்க்காத ரயிலா அப்படின்னு அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்டா போகிற போது என்னாகும் அங்கே ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு இங்கே இருக்கிற காத்து ரொம்ப வேகமாக அங்கே போகும் அங்கே போகிற போது உங்களையும் பிடிச்சி உள்ள தள்ளிவிட்டு எக்ஸ்பிரஸ் ஃபீடில் மேலே நினச்சிரும் அதனால எப்போவுமே எக்ஸ்பிரஸ் போகிறபோது பக்கத்தில் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான் முந்தைய ஒரு முறை சொல்லியிருக்கிறார் நான் வந்து டால்மியாபுரம் ரயில்வே ஸ்டேஷனில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் அப்போ வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வருது சார் அப்படின்னு சொன்னார் அங்கே வடை வச்சிருக்கார் வடக்கடை வச்சிருக்க அவர் சரிங்க இப்போ என்ன நான் பாண்டியன் எக்ஸ்பிரஸ்ல ஏறாடாப்பில் இல்லை ஏறன்னா பரவாயில்லைங்க இது நிற்காமல் ஃபாஸ்ட்டாக போகும் அப்படின்னாரு நான் அப்புறமும் கேட்கல இது கடைக்கிட்ட விட்டார் ஏன் எடுக்கிறேன் ஏன்னா படிக்காத பட்டிக்காடா நினச்சிக்கிட்டேன் எனக்கு தெரியாதா அப்படின்னா கொஞ்சம் பொறுத்து பாருங்க அப்படின்னா அந்த பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போன போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஏன் கையை பிடிச்சி எடுத்தார்னு அந்த பிளாட்ஃபார்ம்ல நாலடி தூரத்தில் இருக்கக்கூடிய எலை பிளாஸ்டிக் டப்பா பாட்டில் வீட்டில் எல்லாம் போய் நண்டவாளத்தில் விழுகுது அவ்வளவு வேகமா போறான் நான் நின்றுட்டு இருந்தேன்னா நிச்சயமா அன்னைக்கு சட்னி தான் நான் அப்படி அந்த உயிர் உத்தமனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ரயில பார்த்தாலே ஒரு பயமா இருக்கிறவன் அது ரொம்ப வேகமா போறபோது அக்கம் பக்கத்துல ஒரு சுழி உண்டு பண்ணும் சுற்றுச்சூழலிலே ஒரு வெற்றிடம் உண்டு பண்ணும் அது மாதிரி இங்க இந்த குதிரையினுடைய மூச்சு காத்து எவ்வளவு ஃபோர்ஸா இருக்குதான் அந்த ஆகாச கங்கை என்ற ஆற்றிலே ஒரு பள்ளம் விழுகிறது ஒரு சுழி விழுகிறது அப்போ தண்ணி சுழிச்சுட்டு போகுது அதுக்கு தான் நிர்ஜர அம்பாம்சிங்கிற ஆகாச கங்கையில் போய் குளிக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விசேஷம்னு சொல்லுவாங்க வருஷத்துல சில சில மாதங்கள்ல சில சில நட்சத்திரங்களில் மட்டும் ஆகாச கங்கை பூமிக்கு வருது அது நமக்கு தெரியாது அது சித்தர்களுக்கு தெரியும் அது சில இடங்கள்ல மட்டும் வருது வந்து என்ன பண்ணும் அந்த பொய்கைகள் அங்கே இருக்கிற மடுக்களை நிரப்புமா அந்த நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்து அங்க இருந்தீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற சகல வியாதிகளும் கிஷப்பொழுதிலே போய் நீங்க இளமையடைஞ்சு அதுக்கப்புறம் நூறு வருஷம் ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கு ஆனா யாரு தேடி கண்டுபிடிக்கிறது ஆகாச கங்கை வருது பூமியில நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு இயற்கையா முதுமை வந்து சேத்தியா போயிடுவோம் அது அதிர்ஷ்டம் உள்ள சில பேருக்கு மட்டும் தெரியும்னு சொல்லுவோம் ஆகாச கங்கையினுடைய ஸ்பர்சம் அதை நம்ம பார்க்க மாட்டோமான்னு எல்லாரும் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா அப்பேற்பட்ட ஆகாச இந்த குதிரைகளுடைய மூச்சு காத்து அநாயாசமாக அதை சுழித்து கொண்டு ஓடும்படி கொப்பிளிக்கும்படி பண்ணி விட்டு போகிறதா சாதாரணமா மூச்சு காத்துங்கிறது அசுத்தம்னு சொல்லுவாங்க பசுமாட்டுடைய உடம்புல எல்லாமே புனிதம் ஆனா மூச்சு காத்து அசுத்தம்னு சொல்லிடு பசுமாட்டுடைய பின்பக்கம் தூய்மையானது பசுமாடு வந்து ஒரு இதை மூன்று இது வச்சுக்கோங்க அது அசுத்தம் கேட்க கூட்டிடணும் பசுமாட்டுடைய மூச்சு காத்து வந்து மூதேவி இருக்குதுன்னு சொல்லுவாங்க பின்பக்கம் தான் சீதேவி இருக்கிறாள் சொல்வார்கள் அப்போ உடம்புனுடைய எல்லா பாகமும் புனிதம் என்று கருதப்படக்கூடிய பசுபனுடைய மூச்சு காற்றே அது தப்பு அப்படின்னு சொல்றபோது குதிரையுடைய அப்படிப்பட்ட மூச்சு காற்றினாலே இந்த ஆகாச நீர் படாத பாடுபடுதியா அப்படின்னா அந்த ரதத்தினுடைய பெருமை என்னன்னு பாருங்க சாந்த அஸ்வாக ஆஸ்வாச ஹேலா சுவாச ஹேலா துத விபுத துணி நிர்ஜராம் அம்பாம்சி அம்பாம்சின்னா தண்ணீர் பத்ரம் பத்ரம்னா மங்களங்கள் பத்ரம்னா சிறப்புகள் செழிப்புகள் அப்படின்னு சொல்றது அதாவது எல்லா விதமான மேன்மைகளும் உங்களுக்கு வரட்டும் அப்படிங்கிற அர்த்தத்துல அப்படி சொல்றது பத்ரம் தே அப்படின்னு சொல்லுவாங்க இப்பெல்லாம் நாம வந்து ஊருக்கு போற பத்ரம் அப்படின்றோம் பத்ரம்னா கஷேமமா போயிட்டு வாழ்றோம் ஆபத்து இல்லாம ஆனா அந்த காலத்தில் பத்ரம் தே அப்படின்னா உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும்னு அர்த்தம் இந்த ஜனகனுடைய தர்பாருக்கு ராமனையும் லக்ஷ்மணனையும் மொத முதன்னு கூட்டிட்டு போற அப்போ இவர்கள் வணங்குகிறார்கள் அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் ஸ்தானத்தில் இருக்கிற ரிஷி என்ன சொல்ற பத்ரம் தே உனக்கு சகல மங்களும் உண்டாகட்டும்னா அதனால் சுருக்கமான ஆசீர்வாதம் பத்திரம் தே உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று சொல்லலாம் ஒன்றை எதிர்பார்த்து போகிறீங்க அதுக்கு மேலேயே கிடைக்குது ஒரு விற்கிறதுக்கு போகிறீங்க ஒரு பொருளை சண்டே பசாருக்கு ஒரு பதினஞ்சு ரூபா லாபம் கிடைக்கணும்னு நினச்சி போகிறீங்க அங்கே முப்பது ரூபா லாபம் கிடைச்சிருச்சு அல்லது ஒரு சம்பாத்தியத்தை எதிர்பார்த்து போறீங்க ஐம்பது ரூபா எதிர்பார்க்கிற இடத்துல ஐநூறுரூவா கிடைச்சிருச்சு அதெல்லாம் ஒரு பெரிய எதிர்பாராத அதிர்ஷ்டம் இல்லையா அதான் பத்திரம்ங்கிறது ஈரோட்டில் கொடுமுடினு ஒரு இடம் அங்கே பிரபல பாடகி கே பி சுந்தராம்பாலுடைய வீடு இருக்கு மகாத்மா காந்தி ஒரு தடவை அந்த அம்மா வீட்டுக்கு சாப்பிட வந்திருந்தார் அவருடைய வருகையை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தவங்க அந்த அம்மா வீட்டில் தான் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அந்த அம்மா பக்தி பாடலாம் பாடுறோம்மா தேசபக்தி உள்ளம்மான்னு கேள்விப்பட்டு அவர் அந்த வீட்டில் சாப்பிட்டார் அப்போ கே பி சுந்தராம்பால் காந்தி மேலே உள்ள பக்தியை காட்டுறதுக்காக சுத்த தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு தட்டுல சாப்பாடு போட்டுச்சு தங்கத்தட்டு இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டி ப்ரோ சான்சலர் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தங்கத்தட்டில் தான் சாப்பாடு போடுவாங்க அதாவது நீங்கள் விஐபின்னு போகணும் ஐயாவை பசிக்குதுன்னு போனால் தங்கத்தட்டில் போட மாட்டாங்க நீங்கள் ஒரு கௌரவத்துக்குரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா தங்கத்தட்டில் தான் உங்களுக்கு சாப்பாடு அந்த தங்கத்தட்டை சாப்பிட்டுக்கிட்டு அவர் சாப்பாடை விட காந்திக்கு தட்டு மேலே கண்ணாகி போச்சு அதில் பெரிய தட்டாக இருக்குது இதை விற்றா எம்மா காசு கிடைக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்டு முடித்த பிறகு ஏமா இந்த சாப்பாடு மட்டும்தான் எனக்கா தட்டு எனக்குல்லையா அப்படின்னு கேட்டாராம் அந்த அம்மா அதை எதிர்பார்க்கல காந்தி இதை கேட்பாருன்னு எதிர்பார்க்கல ஏன்னா காந்தி பற்றவராட்சியா அவர் பணத்துக்குள்ள ஆசைப்பட மாட்டார் அப்படின்ட்டு உடனே அந்த அம்மா பதில் சொல்லாமல் அந்த தட்டை எடுத்து டேப்பை திறந்து சுத்தமாக கழிவு பண்ணிட்டு தொடைச்சிட்டு இது உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க அப்படின்னு உடனே அவர் என்ன பண்ண அன்னைக்கு சாயந்தரம் ஈரோட்டில் நடக்கிற மீட்டிங்ல அந்த தங்கத்தட்டை ஏலத்துக்கு விட்டார் இது கே பி சுந்தராம நான் சோறு சாப்பிட்ட தட்டு இதுக்கு ரெண்டு சிறப்பு இருக்கு ஒன்று தங்கத்தால் செய்யப்பட்டது ரெண்டு உலக புகழ்பெற்ற பாடகி கே பி சுந்தராமாலுடைய வீட்டை சேர்ந்தது அப்படின்னா ஒருத்தர் பக்கத்தில் இருந்துக்கிட்டு மூணாவது சிறப்பு காந்தி சாப்பிட்ட தட்டு அப்படின்னு அவர் மைக்கில் சொன்னார் அதனால யாராவது ஏலத்துக்கு எடுங்க அப்படின்னு அப்போ அந்த தட்டுனுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை கேட்டு அது எவ்வளோ வெயிட்ன்னு சொல்லி இவ்வளவு விலைக்கு அந்த அம்மா நீங்க எவ்வளவு விலைக்கு வேணாலும் எடுங்க அதை போல மூன்று பங்கு விலக்கி ஒரு பணக்காரர் ஏலத்தில் எடுத்தார் அந்த பணத்தை உடனடியாக அவர் விடுதலை போராட்ட நிதிக்கு சேர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப காந்தி ஒரு சோர்ந்து வந்தார் கடைசியில் என்ன கிடைச்சது பாத்தீங்களா எதிர்பார்த்ததுக்கு மேலே ஆதாயம் அது மாதிரி நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்றாங்கல்ல அப்படி உங்க வாழ்க்கையில ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா அது மேன்மேலும் மென்மேலும் மேன்மேலும் பெருகணும் இப்போ இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரங்களா இருக்கிறவங்க ஆரம்ப காலத்துல ஒரு சாதாரண சின்ன பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க அவங்களே எதிர்பார்க்கறதுக்கு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒன்னு பெருகிறது அதான் தொட்டதெல்லாம் பொன்னாகுங்கிறது அததான் சொல்றார் பத்ரம் பெரிதும் மங்களங்கள் தேயாசு தேயாசு அப்படின்னா கொடுக்கிறவைகள் ஆகட்டும் எது கொடுக்கிறவைகள் ஆகட்டும் அப்படின்னா இந்த ரதத்தினுடைய போக்குகள் பிரஸ்தி தானின்னு முடிவு பாருங்க செந்தன பிரஸ்தி தானி செந்தன ரதம் பிரஸ்தித்தானி என்றால் போக்குகள் அதாவது லெப்ட்ல திரும்புறது ரைட்டில் திரும்புறது ஸ்ட்ரைட்டா போகிறது ரிவர்ஸ் அடிக்கிறது இதெல்லாம் போக்குகள் அதாவது மூமெண்ட் இந்த ரதத்தினுடைய மூமெண்ட்ஸ் அசைவுகளானது உங்களை வந்து நன்மைகள் கொடுக்கக்கூடியவைகளாக ஆகட்டும் உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடியவைகளாக மாறட்டும் அப்படிங்கிற அது எப்படி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒருத்தருக்கு நன்மை செய்யுமா அது எப்படி செய்யும் அப்படின்னு கேட்டா இப்போ ஒரு மகாத்மா ஒரு பக்கம் போனாருன்னா அவர் போற வழியில ரெண்டு பக்கமும் மரங்கள்ல தொங்கிக்கிட்டு இருக்கிற ஆவிகள்லாம் நர்கதிப்படி பெருமாள் சாலைகள்ல மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை தேடி வருகிறார் கங்கையிலிருந்து ஒரு ஒளி தெரிகிறது அதை பின்பற்றி ஆழ்வாரத்தினர் நோக்கி வர்றார் பகலில் தூங்குவார்கள் ஏன்னா பகலில் அந்த ஒளி தெரியாது ராத்திரில தான் ஒளி தெரியும் ராத்திரி புறம் நடப்பார் அப்படி நடக்கிற போது சாலைகளின் ரெண்டு பக்கமும் புளிய இருக்கும் அந்த புளிய பெரும்பாலும் பேய்கள் இருக்கும் அன்னைக்கும் உண்மை இன்னைக்கும் உண்மை அதுல தானே செத்தவை தூக்குமாட்டி செத்தவை விபத்தில் செத்தவை ஏற்கனவே செத்தவையால் சாக வைக்கப்பட்டவை இப்படி பல குரூப் இருக்கு அது எல்லாம் அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த மதுரகவி ஆழ்வார் போகிற போது அந்த பெய்கள்லாம் கூக்குறோம் அது அவர் காதுக்கு மட்டும் கேட்குமா இப்ப நாம தனியா போனா கூட நம்ம இப்படி கேட்கும் இப்ப நீங்க மதுராந்தகோட ராத்திரி ஒரு மணிக்கு நடந்து போய் பாருங்க அப்ப என்ன கேட்கும் ஊ ஊன்னு சத்தம் போடும் சில சமயத்துல ஒரு அழகான பெண் ரூபத்துல வந்து நம்மளை வந்து கூட்டிட்டு போய் ஓங்கி ஒரு அற விட்டு தன் தன் கட்சியில சேர்த்திடும் கட்சிக்கு ஆள் சேர்த்திடும் அப்படிலாம் சொல்றாங்க அப்ப என்னென்னமோ பேசும் ஆனா அவர் என்ன கேட்டுச்சா சுவாமி காப்பாத்துங்க சுவாமியை காப்பாத்துங்க அப்படின்னு அவர் பார்த்தார் இத்தனை பேக்கி நம்ம உட்காந்து சாந்தி பண்ணிக்கிட்டு இருந்தா முடியுமா அப்படின்னுட்டு எல்லாத்தையும் பார்த்தா நாராயணா நாராயணா நாராயணா அப்படின்ட்டு போனார் அவ்வளவுதான் அவ்வளவுக்கும் உடனே எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் அந்த ஆவி ஜென்மம் நீங்கி நர்கதி அடைந்தன சிலது சொர்க்கம் போச்சு சிலது மனுஷன் ஜென்ம எடுத்தது சிலது மோச்சம் போச்சு அவ்வளவு பெரிய மகானவர் மதுரகவி ஆழ்வர் இப்ப இத வந்து விலக்கி சொல்றதா நான் எப்படி சொல்லணும் தெரியுமா மதுரகவி ஆழ்வாருடைய போக்குகள் அந்த ஆவிகளை நற்கதி அடைய செய்தன அப்படித்தானே சொல்ல வேண்டி வரும் ஆழ்வார் நடந்து போற போது அவருடைய போக்கானது இந்த ஆவிகளை நற்கதி அடைய அது மாதிரி இங்க சந்தன பிரசிதானி என்றால் ரதத்தினுடைய போக்குகள் உங்களுக்கு நல்லது செய்யட்டும் பாவமெல்லாம் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கட்டும் நடக்காததெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்றார் மெட்ராஸ் அண்ணா நகர்ல இருந்து அம்புத்தூர் போற ரூட்ல அம்புத்தூர் எஸ்டே டெலிபோன் எக்ஸ்சேஞ்சு ஸ்டாப்ல இருந்து அரை கிலோமீட்டர் தூரத்துல ஒரு பெருமாள் கோவில் இருக்கு அது ஆயிரம் வருஷத்து பெருமாள் கோவில் அந்த ஆயிரம் வருஷத்து பெருமாள் கோவில் ஒரு காலத்தில் கரியமாணிக்க பெருமாள் கோவில் என்று இப்போ அதுக்கு பேர் வந்து விண்ணவராய பெருமாள் கோவில்னு சொல்கிறாங்க அது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு தான் முற்பட்டதா இல்லை அதுக்கும் முற்பட்டதான்னு தெரியல ஆனால் அந்த கோவிலை பற்றி ஒரு சுவையான வரலாறு உண்டு அது என்னன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பக்கமாக தென்னிந்திய நவாபூர் தான் வந்தானா முஸ்லீம்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த காலம் அது அந்த நவாப் அந்த பக்கம் வரும்போது பசி அவளுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்போது இந்து கோவில்களில் பிரசாதம் கிடைக்கும்னு தெரிஞ்சு வச்சுருக்கான் உடனே இந்த கோவில் பக்கம் வந்த உடனே வீரர்களை நிறுத்தி விட்டு யாராவது போய் அந்த கோவிலில் குடுமி வச்ச அர்ச்சகல்லாம் இருப்பாங்க இந்த மாதிரி நவாப் கேட்டாருன்னு சொல்லி பிரசாதம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா உடனே நவாபுடைய ஆள்கள் வந்திருக்காங்கன்னா அர்ச்சகர்கள் பயந்து போய் அப்பா சாமி நம்மையும் இந்த கோவிலையும் இடிக்காம விட்டா போதும்ட்டு இருக்கிறத பூரா எடுத்து கொடுத்துட்டாங்க ஆனால் என்ன பிரசாதம் கொடுத்தாங்கன்னா பஞ்சத்தின் காலம் அது அரிசி சாதம் கிடைக்காத நேரம் அதனால் வரகரிசி நிவேதனம் வரகரிசி இருக்குது இல்லையா வரகரிசி ஆந்திர பக்கம் சாப்பிடுவாங்க வரகரிசி அந்த வரகரிசியிலே செய்யப்பட்ட பிரசாதம் அதான் நைவேத்தியம் அதை கொண்டு வந்து அந்த வீரர்கள் இந்த நவாபிட்ட கொடுத்தாங்களாம் பார்த்தா என்னையா கலர் என்னமோ ப்ரௌனாக பிளாகிஷாக இருக்குது என்னது அப்படின்னா உடனே வந்து எப்போவுமே தான் சாப்பிட்றதுக்கு முன்னால் சேகைன்னு ஒரு பறவை வச்சிருக்கிறான் இந்த முஸ்லீம்கள் அதுக்கு முதல்ல போடுவாங்க அது சாப்பிடற வரைக்கும் பொறுப்பாங்க அதுல விஷங்கல் வந்து இருந்தா செத்து போயிடும் அடுத்த ஆம்ப ரொம்ப கொடுமையான விஷமா சாப்பிடவே சாப்பிடாது அந்த அறிவு அதுக்கு உண்டு இந்த சேகை என்ற பறவை அரபு நாடுகளில தான் கிடைக்கும் அந்த சேகைக்கு போட்டான் போட்டா அது அது மூஞ்சி திருப்பிச்சு உடனே இந்த நவாபுக்கு சந்தேகம் இந்து பேலுங்க மோசமான பயலுங்க இந்த திருப்பனை எங்கே பார்த்தாலும் விஷத்தை வச்சு கொள்ளுங்கடாங்கன்னு தீர்மானம் பண்ணியிருக்கான் இந்த கோவில் இருக்கிற பட்டகலாம் சேர்ந்து விஷத்தை வச்சு அனுப்பிச்சிட்டாங்க எங்க அந்த ஆள் நேராக கோவிலுக்கு வந்தோம் இது என்ன இங்கே கொடுத்து விட்டுருக்குறீங்க அப்படின்னு அவங்களும் பாதிச்சா நாங்கள் வந்து சாப்பிட்றது உங்களுக்கு கொடுத்தோம் பெருமாளுக்கு தான் படைக்கிறோம் சந்தேகமாக இந்த நாங்கள் சாப்பிட காட்டுறோம்னு ஒரு உருட்டி வாயிலாக போட்டுருக்கோம் ஏன் அப்படி இருக்குதுன்னா இது அரிசி இல்லைங்க இது வரகரிசி சாதம் அப்படின்னு ஏன் வரகரிசி சாதம் போடுறீங்கன்னா பஞ்சம் பசி பட்டினி இந்த ஒரே வறுமை அப்படின்னா உடனே பார்த்தானா சரி இதில் இருக்கிற சாமி வந்து நிஜமாக இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் பசின்னு கேட்டவுடனே கொடுத்து விட்டீங்க இந்த கோவில் இருக்கிறவங்களாம் நல்ல மனசு உள்ளவங்க அடுத்தாப்புல பல நவாபுகளுக்கு இந்து கோவில்களில் பக்தி உண்டும் அதனால் என்ன பண்ணால் இந்த கோவில் சிதிலமடைஞ்ச மாதிரி இருக்குது உடனடியாக நம்ம கஜானிலிருந்து பணத்தை எடுத்து கொடுத்து சகல திருப்பணிகளும் நடக்கட்டும் உற்சவங்களுக்கு வேண்டிய அறக்கட்டளைகள் நிறுவப்படட்டும் இந்த தானிய கிடங்குகள் நிரப்பப்படட்டும் அப்படின்னு உத்தரவு போட்டோம் இது அந்த அர்ச்சகர்கள் நினைக்கவே இல்லை ஆனால் அது எப்படி நடந்ததுன்னா அந்த அர்ச்சகர்கள்லாம் கரிய மாணிகை பெருமாளை பார்த்து கரிகலங்க ஆரம்பிச்சிட்டாங்க பெருமாளை நாங்கள் நல்லது செய்யப்போ எங்களுக்கு இடத்துல வந்துருச்சே இளை காப்பாற்றப்பான் அர்ச்சகர்களுடைய கதறலுக்கு அவன் சும்மா இருப்பானே அவன் என்ன பண்ணிட்டான் இந்த மாதிரி புத்தியை கொடுத்துட்டான் அவனுக்கு இந்த மாதிரி அவன் உத்தரவு போட்டவொடனே பெருமாள் பார்த்தார் கரிய பெருமாள் இந்து குடும்பத்தில் பிறந்து இந்துவாய் வளர்ந்த பரம்பரை இந்துக்கு தோன்றாத ஒரு எண்ணம் இந்த நவாபுக்கு தோணியிருக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பூரா இந்து ஒருத்தன் கூட நம்மளை பத்தி நினைக்கல அவன் தந்தன் பூவா நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கான் இவன் பாரு கோவிலுக்கு கைங்கரியமான நினைக்கிறான்னு ஒரு அற்புதம் பண்ணினாரு என்ன ஆச்சுன்னா அவன் இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள இவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரகரிசி பிரசாதமானது சரியான சம்பா நெல்லரிசி சாதமாக மாறியிருந்தது அறுசுவை சாதமாக மாறி இருந்தது அத வாயிலெடுத்து வச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்கு இது எப்படியா நடந்தது அப்படின்னா அந்த சாமி பண்ண தான் அப்படின்னு அவன் பார்த்தான் பாரியா இந்த சாமிக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னுட்டு இது கரிய மாணிக்க பெருமாள் இனிமே சொல்லாதீங்க கரியான ஒரு மாதிரி சொல்றதுக்கே ஏன்னா கரியுன்னு அடுப்பு எதிர்க்க அதனால இதுக்கு விண்ணவராய பெருமாள்னு பேருங்க வெண்ணிலிருந்து இந்த ராஜா நமக்கு கொடுத்த பிரசாதம் விண்ணவ ராஜா பெருமாள்னு பேர் வச்சானா நவாப் வச்ச பேர் பெருமாளுக்கு பெருமாளுக்கு அன்னைக்கு அந்த மாதிரி நாமம் கிடைச்சது அதனால இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போகிறவர்களுக்கு வாழ்க்கையில பெரிய அற்புதங்கள் நடக்கிறது என்று அதனால சென்னைக்கு போனீங்கன்னா அண்ணாநகர் டு அம்பத்தூர் ரூட்ல அம்பத்தூர் எஸ்டேட் டெலிபோன் எக்ஸேஞ்சு ஸ்டாப்ல இருந்து அரை மணி அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு சேவிச்சுட்டு வாங்க ஆயிரம் அல்லது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் என்று சொல்கிறார்கள் சக்தி வாய்ந்த வரப்பிரசாதி பெருமாள்னு சொல்ற அப்போ நடக்காததையும் நடக்க பண்ணுவோம் தேயாசுகு கொடுக்கிறவைகளாக ஆகட்டும் வக வகது அங்க ஒவ்வொன்னு இருக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட உங்களுக்கு அப்படின்னா மற்றவங்களுக்கு இல்லை இந்த ஸ்லோகத்தை படிக்கிற உங்களுக்கு நீங்க சூரிய நாராயணன் பெருசாக நினைக்கிறீங்க அந்த வழிபாடு முக்கியம்னு நினைக்கிறீங்க எனவே இந்த ஸ்லோகத்தை படிக்கிற உங்களுக்கு பெருமாள் எப்பவுமே நாம ஒன்று செஞ்சால் அவர் ஒம்போது செய்வார் அவர் அவ்வளவு நல்லவர் நாம வந்து சும்மா பொக்கி அரிசியில பொங்கல் பண்ணி போட்டா நமக்கு நல்ல அரிசி அண்ட நிறையா குவியும்படி பண்ணிடுவார் அவன் ஒன்ன பத்தாக்கி பார்க்கறவன் குற்றத்தை பார்க்கறவன் இல்லை இந்த அழகர் கோவில் திருமாலிருஞ்சிவலை பெருமாள் இருக்காரு சுந்தரராஜ பெருமாள் கல்லழகர் அவருக்கு ஆண்டாள் அம்மா வந்து பாட்டால் வேண்டிக்கிட்டா நூறு தடவை அக்கார் அடிச்சிலும் நூறு தடவை சக்கரை சாதம் வைக்கிறேன்ட்டு அதை பின்னாலே அந்த அம்மாவுடைய அண்ணன் கோவில் அண்ணன் ராமானுஜர் வந்து நிறைவேற்றி வச்சார் அதனால இன்னைக்கும் அந்த அழகர் என்ன பண்ணாரா அர்ச்சகர் மூலமாக அரளிப்பாடு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாளுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு தேர் உற்சவம் நடக்கிற அன்னைக்கு இங்கே அழகர் கோவிலேருந்து அந்த அம்மா ஊர் பட்டுப்பட போகணும் புதுசா அப்படின்னு உத்தரவாயிடுச்சு அதை ஒரு பணக்காரர் அறக்கட்டலையிட்டாரு அவருடைய குடும்பம் என்ன செய்து வருதுன்னா வருஷா வருஷம் ஒரு நல்ல பட்டுப்புடவையை வாங்கி அழகுற கோயில சமர்ப்பிச்சிருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆடி மாசம் பூரண்சத்திரத்தனைக்கு தேரோட்ட உற்சவம் நடக்கிற இந்த சேலையை சகல மரியாதையோட தட்டு மரியாதையோட அனுப்பி வைப்பாங்க பெருமாளுடைய சீர் அப்படின்னு போகுதான் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது ஆடி மாசம் ஆடி மாசம் மதுரை அழகர் கோவிலிருந்து பட்டுப்படுவோம் அம்மாவுக்கு காரணம் என்ன இந்த வாயாலே கற்பனையாலே ஒரு பாட்டு பாடினா நூறு தடா அக்கார் அடைசியில் நூறு தடா வெண்ணெய் நூறு தடா சக்கர சாதம் சொன்னதுக்கு அவர் இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் இருக்கேன் பெருமாள் எதையுமே இலவசமா வாங்கறவர் இல்லை தெரிஞ்சுக்கங்கினீங்க அவர் ஒரு நாளும் இலவசமா வாங்கறதில்லை எது குழு எது வாங்கினாலும் அதுக்கு பத்து மடங்கு கடன் தேத்துருவார் அதான் இங்க வகா இந்த ஸ்லோகத்தை படிக்கிற உங்களுக்கு தவியஹா தவியஹா அப்படின்னு சொன்ன மிக உயர்ந்த அர்த்தம் ஹைலி எஸ்டிமேபிள் சாதாரணமானதில்லை மிக பெரிய வரங்கள் எல்லாம் உங்களுக்கு வரட்டும் சாதாரண வரம் பெரிய பெரிய வரங்கள் நிலைத்ததாக வரட்டும் அப்படின்னு சத்திய ஹரிச்சந்திரன் சோதனையின் காலத்திலே சுடுகாட்டிலே பிணம் எரிக்கும் வெட்டியானாக சில காலம் பணிபுரிந்தாலும் உங்களுக்கு தெரியும் அப்படி பணிபுரிஞ்சுகிட்டு இருந்தபோது ஒரு பெரிய பணக்காரனுடைய பிணத்தை கொண்டு வந்தாங்க அவனுடைய உறவினர்கள்லாம் இதை எரிக்கணும் அப்படின்னு அப்போது அரிச்சந்திரனுக்கு என்ன கூலினா ஒரு வேஷ்டி ஒரு படி நிறையா அரிசி ஒரு துண்டு இதை கொடுத்துருணும் அவனுக்கு எரிக்கிறதுக்கு அந்த கூலியை கொடுத்தாங்க அவன் எரிக்கிறதுக்கு முன்னால் அந்த பணக்காரனுடைய பணத்தின் மேலே எல்லா பணத்து வைக்கிற மாதிரி ஒரு கனத்தை மரக்கட்டையாக வச்சான் ஏன் அப்படின்னா பணம் எரிக்கிற போது நரம்பு மண்டலம் முறுக்கேறி முதுகு தண்டு விறைக்கும் அப்போ அந்த பணம் எந்திரிச்சு உக்காரும் அது மனதீரியமில்லாதவங்களுக்கு பயம் ஏற்பட்டு புணம் எரிக்கிறவங்களுக்கு தெரியும் அது என்னான்ட்டு அதனால் அந்த மாதிரி எந்திரிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த புனத்துறையை வயிட்டு போல் பல மடங்கு ஒரு மரக்கட்டையை அது மேலே வைச்சான் அப்போ அவங்க சொன்னாங்க இவர் பெரிய கோடீஸ்வரங்க வாழ்க்கையில் தன் குழந்தைய கூட ரொம்ப நளினமாக தான் தூக்குவார் அப்படிப்பட்ட ஒரு உடம்பு மேலே இம்மாம் கட்டையை வைக்கிறீங்க கட்டையெல்லாம் வச்சு இறக்கக்கூடாது கட்டை இல்லாமல் தான் எரிக்கணும் கூலி கொடுக்குறவங்க நாங்கள் நாங்கள் சொல்கிறபடி செய்ய அப்படின்னும் அப்போ என்ன பண்ணால் என்னப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க பெரிய பணக்காரர்ங்கிறீங்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு காலத்துலேருந்து உலகத்தையே ஆண்டவன் என்கிட்ட வந்து நீங்கள் பணத்தை பற்றி பேசுறீங்க சரி உங்கள் போக்கு நான் விடுறேன்னு சொல்லி அந்த பணத்துக்கு தீய வைச்சேன் தீய வச்சா அந்த முதுகு தள்ளில் தீ எறிகிற போது நரம்புகள்லாம் முறுக்கேறி விசுக்கு நிந்திருச்சு உட்காந்துருச்சு உட்காந்தவொடனே எல்லாம் அவனும் அலறி பிடிச்சிக்கிட்டே நம்ம ஐயாவுக்கு உயிர் வந்துருச்சுன்னா உயிர் வந்துருச்சு தண்ணி ஊற்றுக்கணும் தண்ணியை ஊற்றுக்கணான்னு தண்ணியை ஊற்றுனா அதுக்கு மறுபடியும் பணம் அது எங்கேயா உயிர் வந்துச்சு எல்லா புனமும் தீ வச்சா எதிரிச்சு உட்காருமியா அது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் மறுபடி மரக்கட்டையை வச்சு எரிச்சான் அப்போ சொன்னானா பணக்காரனா இருந்தாலும் பாமரனா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் சக்கரவர்த்தியா இருந்தாலும் செத்துட்டா புனம் புனம் தான் ஏன் எல்லா பணமும் ஒரே மாதிரி தான் எரியான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொன்னான் அரிச்சந்திர புராணத்தில் ஒரு பகுதி இப்படி வருது மனிதன் கோடி கோடியாவான் சேர்த்தாலும் செத்தா எல்லாருக்கும் ஒரே சுடுகாடு தான் கருவடி குப்பத்தில் எழுதி வச்சிருக்கான் சுடுகாட்டுக்கு வெளியில இன்று இவர் நாளை நீ அதனால சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாலும் தைரியமா போங்க பேய பார்த்து கூட இதை பார்த்து ரொம்ப இன்னைக்கு இவர் போயிட்டாரும் நாளைக்கு நான் போகணுமா நீங்க செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதக்கிழமை போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துடும் அப்படி எழுதி போட்டுருக்கான் என்னன்னா செத்திட்டா எல்லாரும் ஒண்ணுதானே அதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமேனு சொல்லி சுடுகாட்டை பத்தி அந்த காலத்து சினிமா பாட்டு பாடு அற்புதமான பாட்டு அது மாதிரி இங்கே சத்ய சாதாரண செல்வத்துக்கு மயங்குகிறீர்கள் நான் ஏக சக்கராதிபதியாயிருந்து நானே கடைசியிலே வெட்டியானிட்டேன் அதனால உயர்ந்த செல்வங்களை அடைவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு அது மாதிரி இங்கே தவ்யஹா உயர்ந்த செல்வம் ஞான செல்வம் வரட்டும் நிலையான செல்வம் வரட்டும் தேவலோக செல்வங்கள் வரட்டும் இங்கிருந்து நாளை போகக்கூடிய குறைந்த ஆயுள செல்வங்கள் உங்களுக்கு வேண்டாம் தவ்யா திவி திவி என்றால் திவன ஆகாசம் திவி என்றால் ஆகாசத்தில் அப்படின்னு அர்த்தம் அதாவது இது வந்து ஆகாசத்திலே இந்த ரதம் ஓடுகிறது இது மேலோகம் ஆகாசம் நினைக்கிறோம் ஆகாசத்தில் நடக்கக்கூடிய கோட்டைன்னு சொல்றோம் ஆகாசத்திலே இந்த ரதம் சஞ்சரிக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமும் மேலிருந்து வருது இப்ப ஒருத்த இறந்து போயிட்டான்னு சினிமால காமிக்கிறான் அவன் உயர்ந்தவனு காட்டணும்னா மேலிருந்து புஷ்பங்களா கொட்டுற மாதிரி ஒரு சீன் காட்டும் தேவர்கள் பூமாரி சொரிந்தனர் கம்பராமாயத்துல கம்பன் அடிக்கடி சொல்லுவான் வாலி இறந்தான் தேவர்கள் பூமாரி சொடிந்தான் இது ஆகாசத்திலிருந்து வருது உயர்ந்தது அப்படின்னு ஆகாசத்திலே சஞ்சரிப்பவை எப்பவுமே வந்து இனத்திலே உயர்ந்தவையாக கருதப்படுகிறான் இப்ப கருடாழ்வாழ் ஆகாசத்தில் சஞ்சரிக்கிறதுனாலே அவர் பட்சிகளே உயர்ந்தவராக கருதப்படுகிறார் பாதாளத்திலே அடி உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் தமகுணம் இருக்கும் இவங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஜிமுத ஒரு ராஜா மகத நாட்டு ராஜா அவங்க ஒரு மலைச்சாரல் நடந்து போய்கிட்டு இருந்தப்போ ஒரு நாகப்பாம்பு படுத்திருந்தான் அந்த பாம்பு இவனை பாத்துட்டு நடக்காம ஓடாம இது என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நினைச்சான் அப்ப திடீர்னு அந்த நாகப்பாம்பு அவன் பாஷையில பேச ஆரம்பிச்சதான் என்ன மகாராஜா என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிறாயா சாக போகிற எனக்கு என்ன ஆறுதல் இப்பொழுது இருக்கிறது அப்படின்னு நானும் பயந்து போயிட்டான் அவளுக்கு பெய் பிசாச்சுதான் பாம்பு ஒளிவில் இருக்குதான் அப்ப அவன் சொன்னா நாகலோகத்துக்கும் கருட பகவானுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது கருடன் நாகங்களை எங்க பார்த்தாலும் கண்டபடி கொத்தி தின்னு சின்ன பண்ணப்படுத்தினா அதனால நாகராஜா அவனோட உடன்படிக்கையை ஏற்படுத்திக்கிட்டாரு என்னன்னா அண்ணன் எங்கள்ல ஒருத்தர் வந்து உனக்கு உணவாகிறோம் நீ மற்றவங்களே ஒன்றும் செய்யாத அப்படின்னு அதன்படி இன்று உணவாக வேண்டியது என்னுடைய கடன் நான் படுத்து கிடக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கருடன் வந்துருவான் நான் சாக போறேன் அப்படின்னு சொன்னதான் அப்போ இந்த ஜிமுத்த வாகனம் பார்த்தான் ஜிமுத்தனா மேகம் வாகனம்னா மேகத்தை வாகனமாக கொண்ட இந்திரன் அப்போ அவன் சொன்னான்னா சரி நீ போத்தி இருக்கிற போர்வை எனக்கு கொடுன்னு சொல்லி அவனை நாகலோகத்துக்கு அனுப்பிட்டு இவன் அந்த போர்வையை போத்திக்கிட்டு பாம்பு மாதிரி படுத்துக்கிட்டான் கொஞ்சம் நேரத்தில் கருடான் வந்தான் வந்தவுடனே அந்த போர்வையை முழுக்க விளக்காமல் ஓரளவு மட்டும் விளக்கிட்டு கொத்தி தீங்க சின்ன வழக்கமாக இருக்கிற டேஸ்ட் அதிகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரே ஆச்சரியம் வழக்கமாக எலும்பு தான் ஜாஸ்தி இருக்கும் இப்போ ஃப்ளெஷ் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் போர்வையை முழுக்க விளக்குனா அது மனுஷன் உடனே தன் ஞான திருஷ்டியில பார்த்தது நடந்ததெல்லாம் உணர்ந்தது தன்னுடைய யோக மகிமையினாலே அவனுக்கு முழு உடம்பு கொடுத்து ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து ஒரு பாம்புக்காக நீ இவ்வளவு தியாகம் என்று ஆசீர்வதித்து உனக்காக இன்று முதல் இந்த வட்டாரத்தை நாகங்களை இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன் என்று அன்று முதல் அந்த வட்டாரத்துல நாகங்களுக்கு கருடு பயம் இல்லாமல் ஒரு புராண கதை உண்டு மகத இது நடந்துதான் எதுக்கு சொல்ல வரனா இந்த ஆகாசத்தலை சஞ்சரிக்கும் பட்சிகளுக்கு சாத்விக குணம் உயர்ந்தவை ஆகாசத்திலிருந்து வருபவை எல்லாம் பெரும்பாலும் நல்லவா நல்லவையாகவே இருக்கும் அதான் திவி ஆகாசத்திலே திவசபதேகே திவசன் பிரஸ்தித்தானி பிரஸ்தித்தானி அப்படின்னு சொன்ன போக்குகள் நான் சொன்னேன் அப்பவே அதாவது வருதல் போதல் அந்த சூரிய நாராயணனை கொண்டு ரொம்ப அனாயாசமா ஒண்ணுமே இல்லாத மாதிரி போகுதான் அந்த காலத்து பெண்கள் பாத்தீங்கன்னா தலையில ஒரு தவளை வச்சு அதுக்கு மேல ஒரு தவளை வச்சு அதுக்கு மேல ஒரு குடம் வச்சு இடுப்புல ஒரு குடம் வச்சு இந்த கையில ஒரு சோம்பு பிடிச்சி இவ்வளவு நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு வருவாங்க அவங்க பாத்தீங்கன்னா வெறுங்குளத்தை சொமுக்கிறாங்களோங்கிற மாதிரி அனாயாசமா வருவாங்க வரும்போது இந்த மாதிரி நாலஞ்சு பேர் சேர்ந்து வருவாங்க ஒவ்வொருத்தருக்குள்ள சம்பாஷணம் பிரமாதமா நடக்கும் என்ன பன்னையார் வீட்டுல என்ன கதை தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு பார்த்தா சரி வெறுங்குளத்தை தான் கொண்டு வர போல் எல்லாத்திலையும் பார்த்தா தண்ணி இருக்கு தண்ணி இல்லாத வெறுந்தவளையே தூக்கி பாருங்க காசி பானை அந்த காலத்து பானையெல்லாம் பித்தளை கூடம் இதில் வெண்கலத்தில் செஞ்சிருக்கும் பயங்கரமாக இருக்கும் நம்மளால இந்த காலத்து பெண்கள்லாம் தூக்கவே முடியாது அவ்வளவு அனாயாசமாக வருவாங்க இந்த சூரிய தேர் போறதை பார்த்தா எப்படி இருக்குதான் அது பேப்பர்ல செய்தப்பட்டதோ அங்க யாருமே உட்கார் அது அனாயாசமாக போகுதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குதான் அவ்வளவு சுலபமாக லகுவாக பயணம் செய்கிறான் எறும்பானது தன் இடையை போல ஐம்பது மடங்கு அதிகமான ஒரு பொருளை தூக்கக்கூடிய வல்லமை உள்ளதுன்னு சொல்றாங்க சில சமயத்தில் நீங்கள் வீடுகளில் பார்க்கலாம் எறும்பு செவுத்து மேல இப்படி ஏறும் ஒரு தோரம் பருப்பு தூக்கிட்டு போகும் நீங்க நினைப்பீங்க துவரம்பருப்பு தானே அப்படின்னு ஆனால் தராசில ஒரு எறும்பையும் நிறுத்து பாருங்க தோரம்பருப்பையும் நிறுத்தி பாருங்க அந்த எறும்போட வெயிட்டை விட பன் மடங்கு அதிகமான வெயிட்டுன்னு துவரம் பருப்பு தூக்குறது மட்டுமில்ல எதிர்ந்த செயல் ஏறி போகுது செவத்துல இப்போ நமக்கு நம்ம வீட்டை போல மூணு பங்கு வீட்டு தலையில வச்சு நீ மேல ஏறுன்னா நிக்கவே மாட்டோமே நம்ம உட்காந்துருவோம் உடனே அவ்வளவு அற்புதமான ஒரு ஆற்றலை அந்த எறும்புக்கு பகவான் கொடுத்துருக்கேன் அது மாதிரி அனாயாசமாக அந்த ரதமானது சுமந்து கொண்டு சூரிய நாராயணனை போகுது இது ஒரு அதிசய ஆச்சரியமான தேர் இப்படி பார்க்க முடியாது அந்த ஆச்சரியமான ரத உங்களுக்கு சகல நன்மைகளையும் செய்யட்டும் அதில் வந்து குறிப்பாக அதுக்கு முந்தின சுலோகங்கள் வந்து ஏனாம்சி பாவங்கள் போகட்டும் அப்படின்னர் பாவங்கள்லாம் என்னென்ன பாவங்கள்னு விவரமாக பார்க்க போனால் இப்போ நேற்று பார்த்தோம் சூரிய சகச வந்தவங்களுக்கு குரு பண்ண பாவம் பெற்ற தாயோடு காதல் நிலை புரிந்த பாவம் சிசுவை கொன்ற பாவம் பிரம்மகத்தி பாவம்னு சொல்ல சொல்ல எக்ஸ்பிளைன் பண்ணாலே ஐயோ அப்பா பயங்கரமாக இருக்கேங்கிற மாதிரி இருக்கு அதில் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க சில விஷயங்களை அமங்கலமான விஷயங்களை பூடகமாகவே சொல்லுவார்கள் அதனால இவர் எல்லா ஸ்லோகத்துல என்ன பண்ணிட்டாரு சுருக்கமா ஏனாம் சி ஏனாம் சி சொல்லிட்டார் மங்களங்களுக்கும் இன்னுது இன்னுது இன்னுதுன்னு சொல்லாம பொதுவா மங்களங்கள்ன்னு சொல்லிட்டாரு ஏன்னா அது ஒரு இலக்கண மரபு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா அமங்கலமான விஷயங்களை ஓபனா சொல்ல மாட்டாங்கன்னா நாய்ங்கிற வார்த்தைய பூர்வாச்சாரியர்கள் சொல்ல மாட்டாங்க நாயிங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்களா திறந்து கிடந்த வாசல் தோறும் அந்து திரியும் பதார்த்தம் அப்படிம்பாங்க திறந்து கிடந்த வாசல் தோறும் அலைந்து திரியும் பதார்த்தம் அப்படின்னா தான் நாய் இப்ப வீடு திறந்து கிடந்தா நாய் வீடு நுழைஞ்சிருப்பாங்க திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து வீட்டுக்கு நுழையிற போது என்னங்க கதவு திறந்து கிடக்கு அப்படிம்பாங்க ஆனா நீ நுழைஞ்சிட்டீங்களே அப்புறம் என்ன அப்படிம்பாங்க அவனுக்கு அந்த பழமொழி தெரியாமல் இருந்தா தப்பிச்சோம் தெரிஞ்சா பெரிய சீனாய் போகுவாங்க அதனால் நாயின்னு சொல்லாம திறந்து கிடந்த வாசல் தோறும் அழிந்து தெரியும் பதார்த்தம் என்று பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானத்தில் அப்படி எழுதியிருக்கிறார்கள் சில பேர் அர்த்தம் முடியாமல் இது பெரியோ பிசாசோ மூதி சொல்றாங்களோ அமீனாவை சொல்றாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறாங்க நாயை தான் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மிளைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா முசல்மான்கள் கிறிஸ்தவர்கள் வெள்ளையர்கள் இவங்களை சொல்லும்போது அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா பொன்னாலே தோடு பண்ணினால் அதை இடத்தக்க காது இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவான் தங்கத்தில் தோடு பண்ணினா அதை காதில் போட்டுக்க வக்கில்லாதவன்னு அர்த்தம் காரணம் என்னென்னா இந்த இவங்கெல்லாம் காது குதிக்க மாட்டாங்க இந்த மேல்நாட்டுக்கார யவனர்கள் மிளச்சர்கள் கிறிஸ்தவர்கள் முசல்மான்லாம் காது குத்துறதுங்கிறது கம்பல்சரி கிடையாது அவங்க செய்யவே மாட்டாங்க இந்துக்களில் தான் குழந்த பிறந்த உடனே மொட்டையடிக்கிற போது காது குத்தி ஒரு பெரிய வளையத்து மாட்டி விடுவாங்க காது குத்துறதுங்கிறது ஒரு சம்ஸ்காரம் அது செய்தா தான் வந்து வேறு சில சமாச்சாரங்களுக்கு அந்த பையன் அருகதையாகிறான் அந்த பொண்ணு அருகதையாக அதனால மிளச்சென்னு சொல்லாம இதர மதத்தைச் சேர்ந்தவன் சொல்லாம பாஷண்டின்னு சொல்லாம பொன்னாலே தோடு பண்ணினால் இடத்தக்க காது இல்லாதவன் அப்படின்னு சொன்னா அவன் வந்து வேற மதத்தை சேர்ந்தவன் வேற ஜாதியை சேர்ந்தவன் இயக்கியானங்கள் இப்படி இல்லாம அதுக்கு ஐதீக விளக்கம் பார்க்கணும் அதுக்கு ஒரு டிக்ஷனரி மாதிரி ஒருத்தர் போடுறாரு வாழ்வும் பாக்கமும் அது நீங்க படிச்சீங்கன்னா தான் புரியும் அது மாதிரி இவர் ஏனாம்சி பாவங்கள் பாவங்கள்னு சூஜகமா சொல்லிட்டு போறார் மங்கள சொல்லிட்டு போறார் உங்க உங்க மனசுக்குள்ள என்ன மங்களம் இருக்கோ தெரியல ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள ஒரு நோக்கமாங்க இந்த லட்சம் கேட்டா நமக்கு என்னது நடக்கட்டும் இந்த ஸ்லோகம் படிச்சா என்னது நடக்கட்டும்னு அவரவர் மனசுல அவரவருக்கு ஒரு ஒரு ஆசை இருக்கும் ஒரு அபிலாசி இருக்கும் அது எதுவா இருந்தா என்ன அது நடக்கட்டுமே அது நிறைவேறட்டுமே என்று அவர் பூடகமாக வாழ்த்துகிறார் இன்னொரு முறை இந்த ஸ்லோகத்தை படிக்கிறேன் என்னுடைய உபய்தாரர்களான வைசாலுபதி திருமதி லட்சுமிபாய் அம்மையார் அவருக்கும் திருமதி அலமேது புருஷோத்தமர்களுக்கும் இடமளித்த கோவிலாருக்கும் உங்களுக்கும் நன்றி குறிவிடை பெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நானே